தன் தன் நாயை நபி முஸ்லிம் கூறின பின்வருமாறு தனது தர்மத்தை மீண்டும் பெறுபவனுக்கு உதாரணம் தான் எடுத்த வாந்தியை மீண்டும் தானே சாப்பிடும் நாயின் உதாரணம் போலாகும் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது தன் நண்பளிப்பை திரும்ப பெறுபவர் தன் வாந்தியை மீண்டும் போலாவார்